அல்ல நல்லணியாளர்களே அன்போடுகளே அல்லாஹுவை பயந்தே தக்குவா செய்தே அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை அன்பு கற்றையும் நிரப்பித்துக் கொள்கின்றேன் அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக வேண்டி கடமையை நிறைவேற்றுவதற்காக குளகத்தினுடைய நாலா புறத்திலிருந்து மக்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் நபைகல்லாஹும்ம நபைக ல்பேத் அல்லாஹும்ம நபைக இன்ஷா அல்லாஹ் கூடிய தல்பியா முரக்கத்துடன் اللهுடைய <سؤال> ஆளயத்தை நோக்கே புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புறப்பட இருக்கிறார்கள் அネイவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் பொறுத்திக் கொள்வானாக அல்லாஹ் அபூஷேர் வாதா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுதற்கு யாரெல்லாம் முதறியாகவும் சையாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்லா சுகான முத்தரான் என கூலி வழங்குவானாக ஹஜ்ஜுடைய கடமையை ஒருவர் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் பலருடைய உதவிகள் அவருக்கு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜை முகவர்கள் டிரவல்ஸ் இவர்களுடைய பணி வரவேற்கத்தக்கது ஹாஜிகளை எந்த சிரமமும் இல்லாமல் காபா ஆலயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமையை சரிவர செவ்வனே நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சம்பாதித்துக் வேண்டும் என்ற நன்னோக்குடன் செயல்படக்கூடிய ஹஜ்ஜு முகோவர்களும் எங்களுடைய நாட்டில் இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கும் நற்கூலிகளை வழங்குவானார் ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விட என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஹஜ் என்று செல்லக்கூடியதே இஸ்லாத்தினுடைய ஐம்பரின் கடமைகளில் ஒன்றாக கொண்டிருக்கிறது இந்த ஐம்பெரும் கடமையை நிறைவேற்றுவதில் வர்த்தகம் பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஜகார்த்தை போன்ற ஒரு அமல்தான் ஹஜ் கடமையும் யாருக்கு த காத்து பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு த காப்பு வாஜிவாகும் இதே போன்ற யாரிடத்தின் செல்வமும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகும் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போகக்கூடியவர்களுக்குரிய ஆதாரங்கள் பயான்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் அதை நாலாந்தம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜுடைய முகவர்களை பார்த்தும் ஒரு சில விடயங்களை நான் இந்த சொல்ல விரும்புகிறேன் ஆரம்பமாக நீங்கள் செய்யக்கூடிய பணி ஒரு மிக முக்கியமான பணி இதற்கு நாங்கள் சொல்லுவோம் சர்விஸ் என்பதாக சர்விஸ் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாது பணத்தை அறவிட்டு ஜக்காத்துடைய பணத்தை அறவிடப்பட்ட பணத்தை பாதுகாத்து உரியவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு ஒரு செலவு இருக்கிறது இந்த செலவை அல்லாஹ் சுல்ஹானில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த செலவை நீங்கள் தக்கான்குடிய பணத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வகையை ஒருவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பணத்தை நிர்வகிப்பதற்கு மனேஜ் பண்ணுவதற்கு ஒரு சொஸ்ட்ரியா இருந்தால் பணத்தை கொண்டு வாங்க முடியும் நிச்சயமாக இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது பணத்தை வசூலித்து அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் பெறலாம் ஒருவரையும் எட்டு கூட்டத்தில் ஒருவராக அல்லாக்கி இருக்கிறார் இதே போலத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் அஜுடைய முகவர்களுக்கு மிகப் பணிவாக சொல்லுகிறோம் அன்பாக சொல்லுகிறோம் உங்களுக்கு சேர்வீஸ் சார்ஜ் அறவிடலாம் நீங்க ஒரு மாதம் இதற்காக வேண்டி விடுபட்டு பல தலைமைகள் சவுதிக்கு போய் ரூம் புக் பண்ணுவதற்கும் போய் பாக் பண்ணுவதற்கும் பல வகையான சிரமங்களை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள் ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஹஜ்ய சர்வீஸை நீங்கள் ஒரு போதும் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிறது சப்ளை குறைய இருக்கிறது டிமாண்ட் மிச்சம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த சகோதரே கொல்ல லாபம் கொள்ளுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது அல்லா சுஹான தெளிவாக இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய அவர்கள் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அதனை வியாபாரமாக மாற்றிவிட்டால் அல்லாஹுடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என செலவு போகிறதோ எந்த அளவு செலவு போகிறதோ அந்த செலவுடன் சேர்த்து சார்ஜ் மாசம் வைத்து வருமானத்துக்குரியாவிட்டாலும் அறவிட முடியும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் பணத்தை நீங்கள் அபரித்துக் கொள்ளக் கூடாது பணத்தை நீங்கள் எடுக்க கூடாது வருமானம் நீங்கள் எடுக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அந்த பணத்தை தரக்கூடியவர் மன விருப்பத்துடன் தர வேண்டும் மன விருப்பத்துடன் ஒப்படைக்க வேண்டும் அதனை ஒப்படைக்கிறேன் அந்த கட்டத்திடம் சொல்லுகிறான் அந்த பணத்தில் நான் நிச்சயமாக மறக்கத்து செய்வேன் இல்ல வேற வழி இல்ல ஏழு மண்டல் கீழடி உங்களுக்கு பயன்படுத்தி இது தான் நல்ல நேரம் காத்து வீசி சம்பாதித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் சம்பாதிப்போம் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ள நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ள மன விருப்பம் செய்யுங்கள் மன விருப்பத்துடன் பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒருவருடைய பணம் எப்படி வாங்க வேண்டும் மன விருப்பத்தில் எடுக்க வேண்டும் என்று சகோதரே இது மட்டுமல்ல மிக அன்பாக சொல்லுகிறேன் பல தலைமைகள் சொல்லியிருக்கிறேன் ஏன் விற்பார்கள் அதை விட்டுவிட்டு வாங்குவோமே ஒரு சிலர் வாங்குவார்கள் விற்பார்கள் இதை விட்டுவிட்டு வேறொரு பிசினஸ் பண்ணுவோமே என்று சொல்லி ஒருவர் தெரியுமா திடீர் சொல்லி மவனுக்கு அவருடைய குழந்தைக்கு போனால் டாக்டர் வைத்தியர் சொல்லுகிறார் உங்களுடைய மகனுக்கு ஓபன் சர்ஜரி செய்ய வேண்டும் அவருடைய இதற்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் முடிவுக்குரிய இஸ்லாமியர்களே இந்த மந்தக்கூடாது இந்த இழுத்தளிப்பு கூடாது எங்களுக்கு தெரியும் அவருடைய வீட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் ரூபாவுக்கு பொறுமதியான வீட்டை பத்து ரூபாவுக்கு வாங்குறீங்க நீங்க நினைக்கிறீங்க நினைவு கிடைத்தது அந்த வீட்டை வாங்கும் பொழுது உனக்கு மதுவா செய்கிறாங்க கஷ்டத்தை எனக்கு லாபமாக்கொண்டு விட்டேன் நன்முஸ் இருக்கலாம் அது பிரச்சனை அல்ல யாராக இருந்தாலும் சரி அவர் வீட்டடிக்க போகிறார் நாங்கள் கேட்போம் ஏன் போறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் சொல்றார் என்னுடைய பவனை அட்மிட் பண்ணிருக்கிறேன் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தேவை தருகிறேன் நீங்க உங்களுடைய காரியத்தை முடித்துவிட்டு சந்தோஷமாக வந்து சேருங்கள் பிறகு இந்த பணத்தை பற்றி நாங்கள் பேசிக் என்று சொல்லி அந்த பனிரெண்டு நீங்கள் அவருக்குரிய சகோதரமே உலகத்தில் ஏன் ஒருவன் கஷ்டத்திலே வாடக்கொள்ள ஒருவருக்குள்ள நாங்கள் அவருக்கு உதவி செய்கிறோம் அவருடைய சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவர் அல்லாஹளுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிச்சயமாக சத்தியமாக அவர் மாற்றும் மதத்தை தாழ்ந்த ஒருவராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹுடைய அரிசை போய் தக்கத்தான் செய்யும் எனவே அன்புக்குரிய சகோதரன் ஒருவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் நாங்கள் ஒரு போதும் லாபம் எடுக்க மாட்டோம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை வைத்து நாங்கள் சம்பாதிப்போம் என்ற முடிவிற்கு நாங்கள் வருவோம் என்று சம்பாதிப்பீர்கள் வைத்திய சாலைக்கு வாகனத்தில் கட்ட வேண்டி வரும் இந்த பணம் ஒரு கம்பன்சேஷன் மறந்துவிடாதீர்கள் எனக்குரிய சகோதரமே அப்படி எடுத்தவர்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது அச்சுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் எடுத்த பணம் கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி பணத்தை பலரையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்தில் இந்த பிலிம் இப்ப வெளியாக இருக்கிறது இந்த கார்டூன் பேப்பர்கள் எழுதப்பட்டிருக்கிறது வெப்சைட்டு எங்களுடன் இருந்தால் இந்த பிரச்சினை எப்படி அணுகியிருப்பார்கள் இந்த பிரச்சினையை எப்படி நெருங்கி இருப்பார்கள் அல்லாஹ் எப்படி நெருங்க சொல்லி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களின் சகோதரத்தை ஒரு விடயத்தை கருத்தில் ஆழமாக படித்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அதில் சூழ்நிலாகி சொல்ல உள்ளாக அனைவரும் பண்ண முடியாது அவர்களை இழிவுபடுத்த முடியாது அவர்களை இழிவுபடுத்த நாடினாலும் அந்த பின்னாலும் அவர்களை வளர்ச்சியை அல்லா வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உண்மையை கொற்றைப்படுத்த குழந்தைகள் அவர்கள் யாருமே வாழவில்லை பரந்தாகிவிட்டார்கள் அப்துல்வாஹி இவர்கள் வர் தெரியு சோர் சொல்ல விடயத்தை எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை எனவே இவரை விட்டுவிடுங்கள் இவர் ஒரு அப்தர் என்று சொல்லி நபியை பார்த்து திருப்பினார்கள் அந்த கட்டத்தில் தான் அல்லாஹுடைய هو رسول நீங்க அபுத்தர் அல்ல உங்களுடைய தீனை உங்களுடைய உலகம் அழிவு வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சமூகத்தை நான் உருவாக்குவேன் யார் உங்களை பார்த்து வளர்ப்பதாக எதிர்த்து வளர்க்கிறார் என்று சொல்லி முதல் செய்த நடத்தாலா வகையின் மூலமாக நபிக்கு அறிவிக்கிறான் நவிய ஒரு விடயம் நடக்க போகிறது என்ன விடயம் என்றார் தலாக்கிற்கு பிறகு நீங்கள் அந்த நிக்காக செய்து கொள்ள வேண்டும் அந்த நீங்கள் நிக்காக செய்து கொள்ள வேண்டும் ஏன் காரணம் என்றால் மகன் சொந்த மகன் அல்ல மகனுக்கு சொந்த சட்டேனு மகனு மனைமகள் அல்ல சட்டைண்டீதியாக நடைமுறை ரீதியாக ஒன்றை அல்லா வெளிப்படுத்த விரும்புகிறான் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொன்னது போல கொஞ்ச நாள் களியல்ல வந்து இவளை நான் விட்டு பிரிஞ்ச போகிறேன் எனக்கும் இவருக்கும் இடையில வாழ்க்கை மனைவியை டிவோர்ஸ் பண்ண ஏதும் அனுமதி இருக்கிறது மார்க்கட்டில் அனுமதி இருக்கிறது ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர் இல்லாமல் போக மாட்டார்கள் பிள்ளைக்கு வாக்க இருக்குது பிள்ளைக்கு உண்மைக்கு நடப்பதில் பின்பு உள்ள கட்டம் இஸ்லாம் அல்ல என்ற கல்யாணத்தை போல நடந்தேன் என்பது மட்டும் தான் இஸ்லாம் அதுக்கு முந்தி உள்ளதன் இஸ்லாம் அல்ல அதுக்கு பின்பு இஸ்லாம் அல்ல பள்ளியில நிக்காக நடக்குது உலமாக்கள் பெருந்தரும் உட்கார்றாங்க மாஷால்லா என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அதுக்கு முந்தி நடந்தரைகளையும் அதுக்கு பின்னி நடக்கக்கூடியதையும் பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் தப்படித்தான் தலாக்கை பற்றி ஒரு சூறாவையா கொண்டு வந்திருக்கிறான் கணவன் மனைவி நீங்க போய் இன்னும் ஒரு பெண் செய்து கொள்ள ஏழும் ஆனா உங்களுக்கு கிடைச்ச புள்ள அவட புள்ளத்தான் அதை மாற்ற ஏழாது அல்லாஹான் சொல்லுகிறான் அவருடைய பாப்பாவுடைய பேரை அந்த பிள்ளைகள் அழைக்கப்பட வேண்டும் அழைக்கப்பட வேண்டும் கல்யாணம் இரண்டாவது போடப்பட்ட விரு நடந்த செய்ய நடந்தைகளுக்கு ஒரு குழந்தையுடைய தந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வழியாக வேலத்திற்கு வர முடியாது என்னுடைய மகனுடைய திருமணத்தை நீங்கள் செய்து வைங்க இருக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரே சல்லம் சபையில வைத்து தலாக்கும் நடக்கிறது நபிப்படுறாங்க என்ன வெக்கம் ஒருவருடைய சபையில ஒரு பெண்ணுடைய தலாக்கு நடக்குது மக்கள் என்ன சொல்லுவாங்க இவரே தலாக்கு சொல்ல வைத்து விட்டு இவரே முடித்துக் கொண்டார் அல்லவா என்னத்தானே மக்கள் கதைப்பாங்க அல்லாவுடைய நடி வெக்கப்பட்டாங்க என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க நான் இப்படி ஒன்னு செஞ்சுட்டா அல்ல சொல்றான் செய்ய சொல்லி அல்லா சொல்றான் எனக்கு முடிக்கும்படியாக நான் என்ன செய்ய என்று கேட்ட சந்தர்ப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நடக்குது செய்யும்படியாக என்னைக்கே நான் உன்னை மனம் முடிக்கப் போகிறேன் அப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னால் அன்புக்குரியவர்களே இந்த விடயங்களை கருத்தில் தெரியுமா அவ என்னை விட்டுவிடுங்கள் அல்லாவுடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு சொல்லுகிறேன் என்னுடைய கணவராக வருவதில் மிச்சம் நல்ல பிரச்சனை அல்ல ஆனால் எனக்கு அதிலே நலவிருக்கிறதா கருதி யாருக்கு தெரியும் இந்த நபியை முடித்து நபியினுடைய மனதை நோவடிக்கச் செய்து நான் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டளை பெறலாம் அல்லவா இந்த நபியை முடித்து நான் ரோசம் உள்ள ஒரு பெண்மணே எனக்கு வரக்கூடிய ரோசத்தை என்னுடைய கணவனுக்கு முன்னால் காட்டினால் அல்லா கோபித்துக் கொள்வானே நான் ஏன் அம்மாவுடைய சம்பாதிக்க வேண்டும் எனவே நான் செய்துவிட்டு ஆலோசனை செய்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு பெண்மணி காத்துக்கள் முடித்து முன்னால் அல்லாஹ் நிறைய நாயகரே அந்த பெண்ணுடைய அனுஷ்டின்றுாக செய்து தந்துவிட்டேன் பார்க்களை காலத்தில் வாழ்ந்த மக்கள் தொகைப்படுத்த காலத்தில் அன்புக்குரிய சகோதரே நாங்கள் என்ன தனிமா செய்ய வேண்டும் நபியை பண்ணக்கூடியவருக்கும் நாங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறோம் ஏன் அல்லாஹ் நாடிவிட்டால் அவர்களுக்கு அல்லா நேரு நாடிவிட்டால் யாருக்குத்தான் வரவேற்பை நாட முடியும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் என நீங்கள் முந்தா என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்களை அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய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 காட்டும் உடைய சட்டத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம் நபிக்கு முன்னால் நீங்கள் உரத்த குரலில் பேச வேண்டாம் உங்களின் சிலர் சிலரை திருநானம் சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுவது போன்ற முகமது என்று கூப்பிட வேண்டாம் மாறாக அவரை நீங்கள் அணைக்கும் பொழுது என்பதாகவும் قوم سبح الله وطه مزمل لتسليم متصل لتسليم அவருடைய சிறப்பு பேர்களை சொல்லி நீங்கள் அவரை சூப்பட வேண்டும் அவருடைய பேரை சொல்லி நீங்கள் 알ేక கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இருந்து சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த நபியுடைய சுத்தியை பத்தி சொல்கிறான் நபியுடைய அறிவை பத்தி சொல்கிறான் வன் நஜ்மி اذا ها ما ظل صاحبكم بما هوا நிச்சயமா அவருடைய நபி எப்படிப்பட்ட ஒரு நபியமா அவர் எல்லை வேறவும் இல்லை அவருடைய நாக்கை பற்றி சொல்லுகிறான் புத்தியை பற்றி சொல்லுகிறார் நபியனுடைய வாயை பற்றி சொல்லுகிறான் அந்த நபி எப்படி தெரியுமா தன்னுடைய சுயவிருப்ப பிரகாரம் சுயவிருப்ப பிரகாரம் பேச மாட்டார் அவர் பேசினால் அவருக்கு நாங்கள் சொல்லி அல்லத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா நவீனு உள்ளம் ரொம்ப விரிவானது உள்ளம் சுருங்கி இருக்க முஸ்லிம்களுக்கு மட்டும் கருமை காட்டல்ல மனித குலத்துக்கே கருமை காட்டினார்கள் நாங்கள் மனிதர்களாக உள்ளத்திலே வளர முடியாது முஸ்லீமாக வாழ முடியாது இதனால் நாங்கள் சொல்லுகிறோம் முஸ்லீமாக வாழ்வதற்கு முன்னால் மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் மனிதனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் அடுத்ததாக சொல்லுகிறான் عند النبي نود اخلاقه كيف குணத்தை பற்றி பண்பாட்டை பற்றி உங்களுடைய அது மிகவும் பிரவாதமானது மிகவும் அழகானது அல்லாஹே நபியினுடைய அகலாக்கை பற்றி புகழ்ந்திருக்கிறார் இன்னாகவும் அல்லாடிக்க தகூ எனவே அல்லாகவும் அல்லாஹுடைய மழக்குமார்களும் அந்த நபியின் மீது சலவாற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லா தலவாத்து சொல்லுகிறார் அல்லா அவருடைய சொல்லியிருக்கிறான் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறான் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி அல்லா நம் அனைவரையும் மன்னிப்பாள அந்த மேற்கவர்கள் அந்த ஐரோப்பியர்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தை தொக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார் அவர்களுக்கு மேலான வழியை காட்டுவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் பெரிய காரணமாக அறியாமையின் காரணமாக நபியை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாளாந்தம் எத்தனை நபியினுடைய சுண்ணாக்களை நாங்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நபீடைய வாழ்க்கை முறை என்னுடைய வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் புதைத்துக் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் கருத்தில் கொள்ளுங்கள் நபி சொல்ல அனைவசி பேசுவதல்ல நபீனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நபீனுடைய சொல்லுகிறேன் இரக்கமாக சொல்லுகிறேன் திருமணத்தை தனியானங்களை உங்களுடைய முதலாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்யாணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் சொல்லித்தரக்கூடிய எளிமையான கருத்தை சொல்லுகிறார்கள் கடிதம் எழுப்பினார்கள் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பு என்ன கனிமா செஞ்சான் அவன் ஒரு காவிரி அவனுக்கு நதியை பற்றி தெரியாது சரியாக பொறிஞ்சிருக்கல இந்த கடிதத்தை கையில் எடுத்ததுமே அவனுக்கு கோபம் வந்துச்சது அந்த கடிதத்தை அப்படியே கசை வீசிட்டான் கசக்கி வீசிட்டான் எங்களை கல்யாண வீடுகளில் நவீனுடைய சுத்தத்துக்கு கசக்கி வீசப்பட்டுக் கொண்டிருக்கு தலாக்கை பற்றி பேசுகிறோம் டிமோஸை பற்றி கதைக்கிறோம் ஜினாவை பற்றி கலைக்கிறோம் திருமண வீடுகளில் எத்தனை ஆயிரம் சுங்கத்துகள் கசக்கிசப்படுகிறார்கள் ஒரு பெண்ணுக்கு வயது இருவது என்றால் அந்த இருபது வயது இருபது வருட காலத்தில் அவள் செய்திடாத பாவங்களையெல்லாம் அந்த ஒரு நாள் இரவில் செய்து முடித்து விடுவார்கள் இருபது வயது என்றால் அந்த இருபது வயது காலத்தில் அவர் தன்னை மறைத்து பாதுகாத்து வைத்திருந்தால் அல்லது அந்த ஒரு வாரம் இருக்கிறதே அந்த வாரத்தில் செய்த பாவம் இந்த இருபது வயதிலேயே பாவத்தை விட மேலான பாவமாக இருக்கும் சுண்ணாக்கள் கசக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்க நடைமுறைகள் வெளியே போய் பாருங்க போய் பாருங்களுடைய கிராமங்கள்ல போய் பாருங்களுடைய குடியேற்றத்தை பாருங்கள் யாழ்ப்பாணத்துடைய குடியேற்ற பாருங்கள் அன்பாக சொல்லுகிறேன் மக்கள் எப்படி கஷ்டப்படு எனவே அன்புக்குரிய சகோதரே நபீனுடைய கடைபிடிப்போம் வீசினான் அந்திரம் கவலப்பட்டார் சஞ்சலப்பட்டார் நவீனுடைய கடிதத்தை அல்லவா கசற்கிறான் அப்படியே தூக்கி பேசினார் இந்த சகாபி பொறுத்துக் கொண்டார் நேரே வந்து நவீக சொன்னிட்டு நாட்டு நாள் வாய்னால் சொன்னார்கள் என்னுடைய கடிதத்தை கசக்கி வீசியது போன்று அல்லாஹ் அவன் ஆட்சியை கசக்குவானாக இந்த வார்த்த சொல்லி மூணு நாள் புகழ அவன் சொந்த அவன் வாப்பாவை கொலை செய்து விட்டான் வாப்பா என்ன செஞ்சார் என்றா வாப்பட ஆட்சிக்கு மகன் வந்தாரே வாப்பட ஆட்சிக்கு வந்து மூணு நாளையாகிவிட்டார் பிறகு அந்த குடும்பத்தில் யாரும் ஆண்கள் இல்ல ஆட்சிக்கு வாரத்துக்கு அந்த குடும்பத்தில் இருந்த பெண் ஒரு மூத்த பெண் ஆட்சிக்கு வந்தால் நடிக்க சொல்லப்பட்டது யார சூழல்வா கிஷ்ராவுடைய மகனும் செத்து விட்டான் கிஷ்ராவுடைய மகனும் மௌத்தாகிவிட்டான் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாள் என்று சொன்ன சந்தர்ப்பம் ஒரு பெரும் வெற்றி பெற மாட்டாது என்றுக்குரிய சகோதரமே நவீனக் கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் ரெண்டு விடையத்த மாத்திரம் சுருக்கமாக சொல்லிபிடித்துக் கொள்கிறேன் சென்ற வாரம் ஒரு பத்து நாட்களாகண்டா இந்த நாட்டில ஒவ்வொரு அமைப்பும் சேர்ந்து ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனிப்பட்ட முறையில இந்த நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் இந்த எதிர்ப்பை அம்மா பொருந்திக் கொள்வான்கள் இதை கபூல் செய்து கொள்வான்கள் ஆனா அன்புக்குரிய சகோதரே அதனால் ஏற்பட்ட விளைவெண்ண இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒன்றை நாங்கள் சொல்லிவிட்டோம் என்ன தெரியுமா நாங்க யாரும் ஒற்றுமை இல்லைன்றதை காட்டிவிட்டோம் நான் இந்த ஜத்துக்குறிப்ப நீங்க ஏன் இந்த ஜமாத்து ஜமாத்தாக வாங்களுக்கு தனிப்பட்ட தலைவர்த்தோம் இல்லையா கேட்கிறாங்க நாங்களை காட்டு கொடுத்துட்டோம் போலர் திறன் இருக்கிறது மேடே போல இன்றைக்கு நாங்க என்ன திணித்து வெளியே வர அதுக்கு இந்த ஜமாத்து ஒரு ஒருத்தால் இந்த ஜமாத்து ஒரு ப்ரொடஸ்ட் இந்த ஜமாத்து ஒரு கடையடைப்பு இந்த ஜமாத்து ஒன்று நாங்க சொல்றோம் நாங்க ஒத்துமை இல்ல நிற்கிறோம் என்ற பகிரங்கமாக சொல்லிவிட்டோம் ஒத்துமை இல்லை அல்லாஹுடையோம் அவர்களை புகழ் ஒன்றை மிக ஆளுக்கலமாக சொல்லுகிறேன் இந்த நாட்டில் ஏராளமான ஜமாத்தர் இயக்கங்கள் இந்த இயக்கங்களின் இந்த ஜமாத்தரி மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த லாபம் ஒரு மட்டும் பண்ணப்பட்ட ஒரு சில லாபங்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் ஏற்பட்ட நினைவு இருக்கிறது அந்த விளைவை யாராலும் ஜமாக்குறும்புகளை பிரித்துவிட்டோம் அன்புரிய சமூகத்தில் ஏற்பட்ட இந்த வெறியை இல்லாமல் இயக்க வெறி இல்லாமலாக்க வேண்டும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்ேகமான அமைப்புடையவர்கள் வெக்கத்தையும் பாதுகாத்து வெளிநாடுகள் போல ஏனைய இஸ்லாமிய நாடுகள் போல எங்களுடைய பெண்கள் அடுத்தாங்க போறதில்லை எங்களுடைய பெண்கள் வெளியில இறங்கி வாரதில்லை எந்த ஒரு ஜுலூஸ் இவ்வளவு காலத்திலையும் முஸ்லீம் பெண்கள் இதுவரையில் பங்கெடுக்கல பாதுகாத்து தவிர அவர்களை வீட்டுக்குள்ள கண்ணியமாக வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த முறை நடந்த சில பிறப்பாளிகள்ல சில அறுத்தாள்கள் வீட்டுக்குள்ள இருந்த பெண்களையும் நோட்டீஸ் அடிச்சு எஸ் அனுப்பி பெண் கூட்டிக் கொண்டு வாங்கி பெண்களையும் இது பாகிஸ்தான் இருக்கிஸ்தான் முன்மாதிரி அல்ல இருக்க எங்களுக்கு அரபு நாடு முன்மாதிரி அல்ல எங்களுடைய குரான் என்னுடைய சுண்ணா வாங்கிள்ளைகளும் வாங்கோ சின்ன பிள்ளைகளும் வாங்கோ நாங்கள் பெண்களையும் ரோட்டு கிழித்து விட்டோம் அன்று போய் சொல்வது யாரும் போய் கலைப்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பெருக்கிறது கிழக்கிழங்கைக்கும் சொல்லுகிறேன் பெருகி வந்து பெண்கள் இரவு நேரங்களில் கூட அரசியல் கூட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய பழக்கம் முஸ்லீம்களுடைய கோட்டை என்று சொல்லி வரணிக்கப்படக்கூடிய அந்த பூமியில் பறந்து வரக்கூடிய நோயை நாங்கள் நோக்கி இது முற்றாக முற்று முன்னி வைக்கப்பட வேண்டும் இது கூடாத கருணம் பெண்களை விடு பெண்கள் அவர்களை கூப்பிடுறோம் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரே எங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்கிடிப்போம் ஏவப்பட்டதை குற்றச்சாட்டுகளை மட்டும் நீங்கள் உங்களை ஓரமாக்கிக் கொள்ளுங்கள் ஒதுக்கி நில்லுங்கள் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு பதிவு சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை மிக தெளிவாக அனைவர்களையும் அந்த நபியின் மீது அன்பு கொண்ட கூட்டத்தில் ஆக்கிவைக்கு கடைபிடிக்கக்கூடிய பாக்கை நசிவாக்குவாய் யாரெல்லாம் அவளுக்குடுவாயா காரணமாக செய்துவிட்டார்கள் யாழ்லா தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டார்கள் யாழ்லாம் அவர்களுக்கும் நாங்கள் இதாயத்திற்காக பிரார்த்தனை செய்கிறோம் அவர்கள் முஸ்லிம் ஆகிவிட்டால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் இக்லிமாவுடைய மகனுக்கும் இதாயத்தை நசிவாக்கினாய் பெரும் பெரும் காவலர்களுக்கு எல்லாம் இஸ்லாத்தை நசிமாக்கினாய் உனக்கு முடியும் யாழ்லா நம் அனைவர்களுக்கு வந்த நவீனுடைய வாழ்வை நசிமாக்குவார் நவீனுடைய சுனாவை நசிமாக்குவர் கடமையை சரியாக நிறைவேற்ற பகிழ்ச்சியாக இந்த வருடம் யார் யாரும் மூத்தாக்கி விடாதையல்ல பூமி காவ ஆலயம் இதே போன்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அனைவரும் சீவாக்குவராக